வழங்கும் ஒரு குடும்ப தலைவி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம்தான் தூங்குறாங்க அதே மாதிரி காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சாங்க பின் தூங்கி முன்னொழிவால் பத்தினி அப்படிங்கிற ஒரு கருத்தோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அலமேலம் ஒவ்வொரு வருஷமும் 10th மாணவர்களை விட மாணவிகள் அந்த பொறுப்பு வந்து அவங்களுக்கு பிறவிலே இருக்குதுயா அப்படின்னு சொல்றாங்க இப்ப மாணவிகள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஆனா நம்ம பசங்களுக்கு அப்படி இல்ல பொறுப்புகள் வந்து நிறைய இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ செல்ஃபோனில் லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் கிரிக்கெட்டில் யார் எந்த நாட்டில் எப்படி எப்படிலாம் விளையாடுறாங்க இன்றைக்கி எங்கேயோ வந்து மேட்ச் நடக்குது அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் சினிமாவில் இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக பாட்டு வந்திருக்குது அதில் எது வந்து டாப்பில் இருக்குது இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் இப்போ தொலைக்காட்சியில என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் போகுது அதுல வந்து இன்னைக்கு இது மாதிரி அவங்களுக்கு அப்டேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு மாணவர்களுக்கு அந்த பசங்களுக்கு இருக்கிறவளவு வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க படிக்கணுங்கிற போது விசாரம் அதனால வந்து நம்ம மாணவர்களை குறை சொல்லலாம் சார் அதுக்கப்புறம் ஒரு கற்று சொன்னாங்க ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் அதிகாரியாக ஒரு அம்மாவை அனுப்பி வச்சிருக்காரு மணி போய் இன்னைக்கு ஏன் வேலையை பாரு நான் ஓ வேலையை பார்க்கறேன் இந்த அம்மாவை எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சுட்டு வந்துட்டாங்க இவர் பார்த்தா ஒரு நாள் அந்த பிள்ளையில வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவருக்கு மண்டை வெடிச்சு போச்சு இதெல்லாம் பிள்ளை எல்லாருக்கும் வாங்குறாங்களா அப்படின்னு அந்தளவுக்கு பொறுமை இல்லை பொறுமை இல்லை பொறுப்பு இல்லை ஆண்களுக்கு அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டினாங்க நீங்கள் என்னதான்னு சொன்னாலும் ஆண்கள் அப்படிங்கிறவங்க பொறுப்பு மிக்கவர்கள் அதை யாரை அடிச்சிக்க முடியாது அப்படின் சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக சிங்கப்பூரிலிருந்து கிருஷ்ணன் மனோகரன் வந்திருக்கிறாங்க ஐயா வாங்க ஐயா வந்து அவை தலைவர் ஞானபிரியன் அவர்களுக்கும் ஆண்களே என்ற அணியில் பேச வந்திருக்கும் என் குழு உறுப்பினருக்கும் பெண்களே என்று வாதட வந்திருக்கும் எதிரணி உறுப்பினர் அனைவருக்கும் இங்கு குடியிருக்க அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த ஐயா ஏனப்பிரியா அவர்களுக்கு நன்றி நம் முன்னோர்கள் ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் அலசி ஆராய்ந்து அவரது ஒரு கடமையை பணித்துள்ளார்கள் மாதா பிதா குரு தெய்வம் தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவனில்லையே சக்தி உண்டு இப்படி எல்லாத்துக்கும் பெண்களே முன் நிறுத்தி ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னோர்கள் நினச்சுட்டே இருப்பாங்க ஓஹோ இதுக்கு என்னடா இப்படி எல்லாத்துலயும் சொல்லிருக்கிறார்களே பெண்களை பத்தி அப்படின்னு பத்தி அதுக்கான அர்த்தமே நமக்கு விளங்குது சரி சரி அவங்கள ஒரு நாள் பாராட்ட விட்டுட்டீங்கன்னு வச்சுக்காங்க அவங்க அப்படியே அடுத்த எ எல்லைக்கு போயிருவாங்க நான் செய்யறேன் இவ்வளவு செய்றேன் குடும்பத்துக்காக இத பத்தி யாருமே நீ கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க அதாவது இதாக ஒரே ஆர்ப்பாட்டம் ஆயிரும் ஆனா அப்படி கிடையாது யாரு பாராட்டினாலும் பாராட்டினாலும் தனக்குள்ள கடமை எது இருக்கோ அந்த கடமையை செஞ்சுகிட்டே இருவார் பெண்கள் ரொம்ப பயந்த இதுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன் ஒவ்வொரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வியாபாரம் பண்ணாரு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு கரெக்டா சொல்லுங்க வியாபாரம் பண்ணாரா தொழில் பண்ணாரா மறக்காம சொல்லுங்க அதையான் இவ்வளவு யோசிச்சு சொல்றிய தொழில கொஞ்சம் நஷ்டம் ஆகி போய்ச்சி அது ஆற நஷ்டம் ஆனவனு வீட்டுக்கார அம்மா நான் ஏற்கனவே சொன்னேன் தொழில் பண்ண நான் இருக்கிற வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு கேட்கல இப்ப தொழில் நட்டமாச்சு இவரை நம்பியிருந்தா என் பிள்ளை கூட்டி எல்லாம் பட்டினியா கிடக்க நான் போய் எங்க அப்பா வீட்டுல போயிருக்கேன் இவர் என்ன பண்றாரு ஒரு ஒரு வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு என்கிட்ட சொல்ல சொல்லுங்க நான் அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருக்கிற காலத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு சந்தோஷமா இருந்தாங்க அலசி ஆராய்ச்சாரு அதுல உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு அந்த பூராத்தையும் நிவர்த்தி பண்ணி திரும்ப அந்த தொழில இன்னொரு புதுமுகத்தோட ஆரம்பிச்சு அதுல இப்ப பல கோடி ரூபா அது நடந்த ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நண்பரோட மனைவி சொல்லிட்டு இருக்காங்க எங்களை சேர்த்து விடுங்க அவரு தனியா கஷ்டப்படுவாரு நானே கேட்டேன் ஏமா இப்ப மூணு வருஷமா நீங்க விட்டுட்டு போனீங்களே அது அப்பதைக்கு அவரு கஷ்டப்படுவா இப்ப அவர்ட்ட பணம் வந்தோன்னா வர்றேன் ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல நான் பேசிவிட்டேன் சார் தயவுசெய்து மனசுல வச்சுக்கிறோம் உங்க நண்பர்கிட்ட சொல்லி எப்படியாவது எங்களை சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச்சுவார்த்தை இருக்கேன் ஆனா சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் இந்த பயந்தாங்கிறனால இப்போ அவங்க மூணு வருஷம் வாழ்க்கையை இழந்துட்டாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு இப்ப என்ன மனசுல ஓடி இருக்கும் ஐயோ நம்மளும் பெருசா ஆகி நம்ம ஏதாவது பிசினஸ்ல இல்லாதாச்சுன்னா நம்ம மனைவி இப்படித்தானே நம்மள வேர்த்து ஓடுவாங்க அப்படின்னு அவங்க பிள்ளைங்கள்ட்ட ஒரு தவறான எண்ணம் உருவாகிருக்கும் இந்த மாதிரி எண்ணத்துக்கெல்லாம் வந்து பெண்கள் உடனே ஒரு அடுத்த அடுத்த விஷயத்த பத்தி யோசிக்காம தான் செய்யறதுலாம் வந்து பெருசா வந்து ராமரன்னைக்கு காட்டுக்கு போறேன்னு சொன்ன போது சீதை பேசாம வீட்டுல இருந்துருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது உங்க நண்பருடைய மனைவி அவரை விட்டு போகாம இருந்திருந்தாங்கன்னா இப்ப இவங்க வீட்டுல பிரச்சனை இருந்திருக்காது எங்க கணவர் கூட போகணுமோ அங்கே போக மாட்டாங்க காலகாலத்துக்கு கஷ்டப்படுற ஆரம்ப காலத்துல இருந்து இதே நடந்து இன்னைக்கு நடக்குது என்ன வேற என்ன நடந்து அதாவது பின்னாடி வர்றதை எதுவுமே யோசிக்காம செஞ்சுட்டு பின்னாடி உட்காந்து வருத்தப்படுவார்கள் பெண்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறது அந்த பிரச்சனை பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் கிடையாது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுனு வந்து நம்ம ஆண் சிங்கம் வந்து அழகா உட்காந்து ஆராய்ச்சி பேசி திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க ஆனா பெண்கள் எடுத்தையும் கௌதம் தீக்கு போட்டுட்டு குடும்பத்தையே ஒரு நற்கதி ஆக்கிட்டு ஐயா ஒரு சின்ன திருத்தம் நற்கதி ரொம்ப சந்தோஷம் அவங்க நிர்கதி ஆக்கிட்டு போயிடுறாங்க அதனாலதான் பிரச்சனையே வருது சொல்லு இது நான் என்னுடைய வாழ்க்கையில கண்ட நேரடியா கண்ட உண்மை பெண்கள் மாற வேண்டும் பெண் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அவங்க வந்து நாளையும் யோசிச்சு செய்யற அளவுக்கு அவங்களுக்கு ஆண்டவன் இன்னும் கொஞ்சம் அதிகமா நற்சிந்தனைகளை வழங்க வேண்டும் என்று கூறி ஆண்களே அதிக சிரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் குடும்பம் முன்னேற்றத்துக்கு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கரவோசத்தை பார்த்தா பெண்களால் பாதிக்கப்பட்ட குரூப் நிறைய இருக்கும் போலயே பெண்மை அப்படின்னு சொல்றோம் ஆனா எந்த பெண்களுமே வந்து பொறுமையா இருக்கிறதே கிடையாது பற்றி ஒரு பயம் அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும் நம்ம தாமதிக்கிறதுனால அந்த விஷயம் மாறிப்போயிருமோ அதனால சீக்கிரம் அதை முடிச்சு போடுவோம் அப்படின்னு ஒரு அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளனால பின்னால நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க இன்னைக்கு மாமியார் மருமகள் பிரச்சனைகள்லாம் வீட்டுக்குள்ள நடக்குதுன்னா என்ன காரணம் மாமியாரும் அவசரப்பட்டு சொல்லுவாங்க மருமகளும் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க இந்த வார்த்தைகள் வந்து காலகாலத்துக்கு அது திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு அவ என்னை இப்படி சொல்லிவிட்டா நான் இப்படி வருஷமா போத்தி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் என் பிள்ளை எப்படி சொல்லி அந்த அந்த சொன்ன வார்த்தைகளையே திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி இவங்க அவசரப்பட்டு எடுக்கிறது முடிவுனால இதில் வாழ்க்கை பாதிக்கப்படுறது பெண்களுடைய வாழ்க்கையை மட்டும் கிடையாது ஏன்னா அவர்களை சார்ந்து வாழக்கூடிய ஆண்கள் இருப்பதனால ஆண்கள் தான் அதில் பாதிக்கப்படுறாங்க ரெண்டு பேரும் ஒன்னாக இருந்தால் தானே சந்தோஷமா இருக்க முடியும் இப்போ பெண்கள் பிரிஞ்சு போனாங்கன்னா ஆண்கள் தனியாகவும் சந்தோஷமாக இருக்க முடியும் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே பாதிக்கப்படுவது அதை ஒரு அனுசரித்து விட்டுக் கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை எப்படி தீர்த்தாம போகுது எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இல்லாமல் இருக்காது ஏதோ ஒரு வகையில் இருக்கும் கொஞ்சம் தாமதமாகும் அதற்கான நேரங்கள் வரும்போது அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் அது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அந்த பொறுமை இல்லாததுனால நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இப்படி வந்து ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கையே பாழாக்கி கொள்ளக்கூடிய இந்த பெண்கள் எப்படி வந்து ஒரு குடும்பத்தில் பொறுப்புள்ள நபர்களாக இருக்க முடியும் அவங்க எப்படி நான் வந்து பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை தன்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகத்தை இங்க எடுத்துக்காட்டி தன்னுடைய கருத்தை இங்கு ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்த நமது நண்பர் கிருஷ்ணன் மனோகரன் அவர்கள் நம்ம இவ்வளவு கருத்தை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் பெண்களை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீ பெண்கள்னா இன்னும் உங்களுக்கு சாதாரணா போச்சா எதுலையும் ஆழ்ந்து யோசிச்சு நல்ல முடிவெடுத்து திடமாணிக்கக்கூடியவங்க பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை எடுத்து முன்வைத்து வருகிறார் சென்னையை சேர்ந்த அயனி அவர்கள் வாங்கம் நற்றினை நண்பர்களுக்கும் நடுவர் ஞானபிரியன் அவர்களுக்கும் பெண்கள் அணியில் பேசிய அழகான அறிவான பெண்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் எங்க பெண்கள் அணியில பேசினாங்க எவ்வளவு அழகா பேசுனாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறமானது எனக்கு கேட்கும் ரொம்ப பெருமையா இருந்தது ஏன்னா அவங்களுடைய பொறுமை அதுலயே வந்து அவங்களுடைய பொறுமை தெரியுது ஆனா ஆண்கள் அணில பேசினவங்க எல்லாமே ஒரேது அவங்க சொல்றது மிரட்டுறாங்க அப்படின்னா நீங்க தாங்க உண்மையில மிரட்டுனீங்க திருநவுக்கரசர் சார் என்னன்னா ஞானப்பேன் அவர்களை வந்து குடும்ப அக்கறையில வந்து ஆண்கள் தான் சலிச்சவங்க அப்படின்னு நீங்க சொல்லறதுனா அவ்வளவுதான் நீங்க ஆண்மகனே இல்ல அப்படின்னு ஒரு மிரட்டல அதே மாதிரி சேகர் ஆகட்டும் செந்தில் ஆகட்டும் எல்லாருமே மிரட்டிட்டு தான் இருந்தாங்க பெண்கள் பயந்து போயிட்டேன் என்ன மிரட்டு மிரட்டர வந்த ஒரே அடியா நம்மளே இந்த மிரட்டு மிரட்டறார வீட்டுகள்ல வீட்டுக்கார அம்மாவை என்ன மிரட்டு மிரட்டி வச்சிருப்பாங்க இப்படி எல்லாம் மிரட்டி வீட்டுக்குள்ள வச்சு இங்க பொறுப்பு இருக்கணும் உதவி என்ன பொறுப்போ என்னமோ சொல்லுங்க சோஃபா செட் வந்து எப்பவுமே பழசா இருக்க கூடாது அப்படின்னு கேட்டா நீங்க பெருமையா சொல்லிக்கலாம் வாங்கினா அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் திருநாவுக்கரசர் சார் வந்து என்னைக்கு ஒரு நாள் வந்து ரேஷனுக்கு போயிட்டாரா அதையே சொல்லி காமிச்சிருக்காரு ரொம்ப நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த திருப்பி வீட்டுக்கு வந்ததும் வந்து ஒரு நான் பாரு தெரியாதா அவரு எந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கு ரேஷன்ல அரிசியை வாங்கிட்டு வாங்க போட்டு அரிசியை தனிமா வாங்கிட்டு வர முடியும் அவர செஞ்சுக்கிட்டா வருவாரு என்னமோ தெரியாம வாங்கிட்டு வந்துட்டாரு சரி விடுங்க ஆளு ஆளுக்கு அவரை போட்டு இந்த அதுதான் உங்களுக்கு அடுத்த பிரச்சனைய யோசிக்கிறது கூட டைம் இல்ல உங்களுக்கு ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் பெண்களோட கேரக்டர்ஸ மாத்தறதே வந்து ஆண்கள் தான் நீங்க இலக்கை அடையணும் இலக்கை அடையணும்னு அதுலயே இருக்கீங்க பெண்கள் பாவம் வீட்டுல என்னங்க பண்ணுவாங்க வேற பேசறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த சிந்தனையே அவங்களுக்கு சிதஞ்சு போயிடும் என்ன யோசிக்கணும் அப்படின்றத போயிடும் எப்பயுமே ஒரு நல்ல பார்ட்னர் வந்து நம்ம கூட நல்லா பேசிட்டு நம்மளோட ஷேர் பண்ணதான் அவங்க அடுத்தது யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு மைண்ட் இருக்கும் ஆனா வந்து நீங்க அப்படி இல்லைனா உங்களோட இலக்கை மட்டுமே நினைச்சிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு எப்படிங்க சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு சிந்திக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு நீங்க குடுத்தாதானே அவங்க சிந்திக்க முடியும் நிறைய பேர் இப்படித்தாங்கம்மா இலக்க அடையிறேன் இலக்க அடைகிறேன்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சு போடுறாரு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் குழந்தைங்க இவ்வளோ பேசணும் மனைவி கூட கருத்துக்களை பரிமாறிக்கணும் இப்போ உள்ள ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு வேணால் ஸ்கூலில் இன்றைக்கி என்ன ப சொல்லிக் கொடுத்தாங்க உங்கள் மிஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க என்ன விளையாண்டியா என்ன தேச்சோ ஒன்று கேட்டால் அந்த குழந்தைய என்ன சொல்லுங்கள் நம்ம திருப்பி ஒன்றும் சொல்லுவோம் அப்போத்தையும் அந்த தந்தை மகள் மகன் அப்படிங்கிற உறவு வந்து அங்கே பலப்படும் அதை விட்டுட்டு எந்த நேரமும் நான் பிஸ்னஸ் பண்ணுறோம் இலக்க இடையிறேன்னு கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பேசினால் இலக்கம் மட்டுமே அடைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதே குடும்பத்தை விட வேண்டியதான் அப்புறம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்கல்ல பல்கலைகளும் நிறைந்திருக்க கூடிய இடம் தான் குடும்பம் அங்க மனுஷ மக்கள் கூட சேர்ந்து பழகி ஒன்னா இருக்கணும் தவிர இலக்க மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பொறுப்புள்ள தலைவனாக எப்படி இருக்க முடியும் இதெல்லாம் யோசிக்கணும்ல நீங்க சொல்றது ரொம்ப சரிமா நீங்க நீங்க பெண்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க அதை மாத்திரதான் தானுங்க பெண்கள் வரும்போதே என்ன குடிக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட வராங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவங்க வந்து இதற்கு காரணம் ஒரு ஆண் தான் அவங்க வந்து கோலம் அது எல்லாமே போடுற ஒரு கேள் தான் அவ ஆனா வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு குடிக்காரன் அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவன் ஒரு ரெண்டு வருஷம் தாங்க இருந்திருப்பான் அந்த பொண்ணு அவள அங்க போனதும் அவளை குடிக்க வச்சு அவளுடைய நிலைமையை மாத்தி அந்த பொண்ணோட வாழ்க்கையு அந்த பொண்ணு அந்த மாதிரி இருக்குங்க நிறையா இவ்வளவு பெரிய சோகமெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் தெரியாம நீங்க வாட்டுக்கு வந்து பேச வந்துட்டீங்க அவங்கள போய் குடிக்கிறதுக்கு போனாங்க எல்லாம் குடிக்க வச்சதே நீங்கதான் ஐயா சும்மா இருந்த சங்க ஊதிக்கடுத்த ஆண்டிங்கிற மாதிரி அவங்க வாட்டுக்கு குடும்பத்துல பொறுப்பா இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு குடிக்கிறதுக்கு பழக்கி விட்டதே நீங்கதான் இப்ப கடைசியா வந்து அவங்க குடிக்கிறான்னு குற்றச்சாட்டை அரவிந்த் சொல்லிருக்காரு குழந்தைகள் கெட்டு போறது வந்து பெண்களாலதான் கண்டிப்பா இல்லங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்க ஆண்கள் வந்து ஒழுங்கா வேலைக்கு போனா பெண்கள் அதை புரிஞ்சுக்கணும் நாங்க வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்ப்போம் எல்லாமே எல்லா வேலைகளும் சேர்த்துக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே நீங்க நீங்க பாதிலேயே வேலை செய்ய மாட்டீங்க பாதியில அந்த கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே வந்து குடும்பத்தை விட்டுட்டு நீங்க வந்து உங்க வழியில போயிடுறீங்க நடத்தி பொ அவுட்ஸ்டிங்கா இருக்காங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க இங்க நிறைய பேர் சொல்ற ஆண்கள் துணை இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அதெல்லாம் அந்த காலங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு மாத்தினதே நீங்கதான் பொறுப்புன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்கள் அங்க வந்தும்த்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க பையன் வந்துருவான் அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவங்க திங்கிங்கே பார்த்தானா இப்படிதான் இருக்கும் பெண்கள் அனைவரும் இப்படிதான் யோசிச்சிட்டு இருப்பாங்க அவங்க இங்க இருக்கும் போதும் கணவன் பிள்ளைகள் அவங்கள பத்தி தான் அவங்களோட யோசனையே இருக்கும் நம்ம ஆண்களுக்குமே பாத்தீங்கன்னா எந்த நேரமும் அந்த வீட்டு நினப்பாவேதான் இருப்பாங்க சாய்ந்தரம் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ஒரு பாட்டி தரேன்னு சொல்லி இருப்பாரு பார்ட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு போனால் லேட் ஆகும் எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் நம்ம பார்ட்டிக்கு போனேன்னு சொன்னால் வீட்டில் பிரச்சனை வரும் அப்போ அதுக்கு என்ன பொய்ய சொல்லலாம் அப்போ அதுக்கு யோசிச்சு நம்புற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லணும் இப்போ ஆஃபீஸில் நான் ஓவர் டைம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்மளோட ஆஃபீஸ்ல வேலை இன்னொருத்தர் அவர் வந்து உண்மையை சொல்லிவிட்டார்னா பிரச்சனையாக போயிடும் அதனால அவரையும் இந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போய்த்தோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்த வீட்டில் போய் சொல்லிடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு யோசிச்சு அவங்க பண்ணுறதுக்கே எந்த நேரம் அந்த வீட்டு நினப்பாதுன்னு இருப்பார் வீட்டுல என்ன சொல்றது என்ன செய்யறது ஒரே ஒரு நாள் லீவு அந்த லீவ்ல படுத்து தோங்கறத பத்தியும் வந்து அரவிந்த் வந்து சுட்டுக் காட்டியிருக்காரு ஆனா இது உங்களுக்கு செல்பிஷா தோணு இல்லையா பாத்திரம் கழுவல பாத்திரம் வந்து நாங்க அப்படியே போட்டு வச்சிருக்கோம் பொறுப்பு இல்லாம ஆனா அந்த பாத்திரத்தை நீங்களாங்க கழுவ போறீங்க இந்த காத்துல வந்து பெண்கள் ஆண்கள் தான் சுமைய சுமக்கறாங்கன்னு கிடையாதுங்க இப்ப ஈக்குவலா பெண்களும் ஆண்களும் இரண்டு பேர் தான் சுமக்கறாங்க அந்த வழியை வந்து சுமக்கறவங்க இரண்டு பேர் அதுல பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே சுமை இருக்கு ஏன்னா நாளைய நிமையில் கேட்டுச் சொல்லுங்கள் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தங்கள் நண்பர்களும் இதை கேட்டு ரசிக்க லட்சணையின் ஒவ்வொரு பதிவையும் உடனடியாய் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கமட் பகுதியில் பதிவிடுங்கள்